தொள்ளிதாரதுலாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறந்துவிட்ட ஒரு மோமினின் உயிர் அவனது கடன் நிறைவேற்றப்படும் வரை அது கடனால் சூழப்பட்டிருக்கும் என்று நபி அலஹிசல்ல கூறினார்கள் திருமிதி ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்